நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இசைக்கருவிகளின் ராணி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி வயலின் இரண்டு இந்தியாவில் முதல் அணுகுண்டு சோதனை மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்றது மூன்று கொலம்பஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆண்டு அமெரிக்காவை கண்டுபிடித்தார் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று வெள்ளை யானை நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது இரண்டு நோய்கள் பற்றிய படிக்கும் படிப்பின் அறிவியல் பெயர் என்ன மூன்று ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி